காவல்துறையினர் சுற்றி வளைத்தபோது சைனைடு அருந்தி மரணமடைந்தார் இவர் ஈழப் போரில் முதன் முதலில் அருந்தி வீர மரணமடைந்த முதல் தமிழர் ஆவார் ஆண்டு யூரோப்பியன் எகானமிக் கம்யூனிட்டி ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் நீடித்திருப்பது குறித்த பொது வாக்கெடுப்பு பிரிட்டனில் நடத்தப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வ நவரத்தினம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு புல்லத்துறை இலங்கை எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரமேஷ் கிருஷ்ணன் இந்திய டென்னிஸ் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மயில்சாமி தென்னிந்திய நடிகர் நகைச்சுவையாளர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதவ சதாசிவ கோல்வால்கர் இந்திய அரசியல்வாதி ஆர் இயக்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிவகுமாரன் சைனை அருந்தில் முதலாவது ஈழப் போராளி இரண்டாயிரத்தி ஆண்டு மு சிவ இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரொனால்ட் ரீகன் அமெரிக்காவின் நாற்பதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் நடிகர் நான்காம் ஆண்டு கே கணேஷ் இலங்கை மலையக எழுத்தாளர் சிறப்புகள் நியூசிலாந்தில் மரநாள் தந்தையர் தினம் சுரினாம் நாட்டில் இந்தியர் குடியேறிய நாள் செசல்ஸ் விடுதலை நாள் ருமேனியா ஆசிரியர் நாள் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே